ஒன்று அறிவிக்கின்றார்கள் கணக்கு கேட்கப்படுவதில் முதன்மையானது தொழுகைதான் இருந்தால் அவர் வெற்றி பெற்று நல்லவராகிவிட்டார் அது கெட்டுவிட்டால் அவர் கவலையும் துயரமும் அடைந்தவராவார் அவரது கடமையான தொழுகையில் ஏதும் குறை இருந்தால் என் அடியானிடம் உபரியான நன்மை உண்டா என்று பாருங்கள் என அம்மா கூறுவான் கடமையான தொழுகையில் உள்ள குறைகள் அதன் மூலம் நிறைவு செய்யப்படும் பின்பு இது மாதிரியே மற்ற செயல்களும் ஆகும் என்று நபி சொல்லும் அலி அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி நான்கு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்